வணக்கம் நெட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து இன்று ஆகஸ்ட் மூன்று இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முப்பது ஆண்டுகளாக நடைபெற்று வந்த போரில் ஜெர்மனியில் ஆலர்ஹைம் என்ற இடத்தில் பிரெஞ்சு படைகள் புனித ரோம பேரரசு படைகளை தாக்கி வெற்றி பெற்றனர் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஜப்பானில் அசாமா எரிமலை வெடித்ததில் முப்பத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு இலங்கையில் ரயில் சேவையை ஆளுநர் சர் ஹென்ரி வார் ஆரம்பித்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் முதலாவது அம்யூஸ்மெண்ட் பார்க் எனப்படும் பொழுதுபோக்கு பூங்காவான சாண்டா கிளாஸ் land எனும் பொழுதுபோக்கு பூங்கா அமெரிக்காவின் indiana நகரில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் முதலாவது அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலான யூஎஸ்எஸ் நாட்டிலஸ் வடதர்வம் நோக்கி பயணித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நைஜர் பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிழக்கு இலங்கையில் காத்தான்குடியில் முஸ்லிம் பள்ளிவாசலில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு நிகழ்வில் பெண்கள் குழந்தைகள் உட்பட நூற்றி பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சீனாவை தாக்கிய நிலநடுக்கத்தில் ஆறுநூத்தி பேர் கொல்லப்பட்ட இரண்டாயிரூறுக்கும் அதிகமானோர் படுகாயம் அடைந்தனர் தொண்ணூறாம் ஆண்டு ஸ்ரீ பிரகாசா விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாணிஸ்ரீ தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் அர்ச்சனன் மலேசிய தமிழ் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆரு ராமநாதன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு சுனில் சேத்ரி இந்திய கால்பந்தாட்ட வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு தேவதாஸ் காந்தி இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு என் நடராசன் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டு சுவாமி சின்மயானந்தா வேதாந்த தத்துவத்தை பரப்பிய இந்திய ஆன்மீகவாதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அலெக்சாண்டர் சோல் செனிட்ஸின் நோபல் பரிசு பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் நைஜர் நாட்டின் விடுதலை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே